ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் கண் சம்பந்தமான நோயை தீர்க்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரத்தை பார்க்கிறோம் அதற்கேன்னு ஒரு சரித்திரத்தை வியாசாச்சாரியால் காண்பிச்சிருக்க அந்த சரித்திரத்தை பார்த்து அப்படி ஆருணி என்கிற மாணவனை தௌமியர் வரப்ப அடக்க சொல்லி அனுப்பி போனவன காணுமேனு மற்ற மாணவர்களே அழைச்சிந்து… அங்க போய் சேர்ந்து பார்த்தா அங்கே காணும் அப்போது சத்தம் போட்டு கூப்பிட்ட போ ஆருணே அப்படின்னு எங்கே இருக்கேன்னு கேட்டார் சதச்சு ஆருணிபாக்கம் தேதார்த்தே போணேனு குப்டவுடனே டடார்னு கீழேந்து எழுந்து நின்றார் ஆருணி ஷட்டின வாத்தன் முன்னாடி வந்து நக்கர ஒடம்புறேரு நிசரமான முதக்கம் அபாரணீயம் சம்ரோத்தும் சம்விஷ்டோ பகவந்தம் ஸ்ருவா சகசாவிதார் கேதாரகண்டம் பவந்தமுபஸ்தா இந்த வரப்பை அடைக்க சொன்னேன் நான் எவ்வளோ மண்ணு போட்டாலும் அது அடப்படல்ல எப்படி அடைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன வேலையை குறையாக முடிச்சுட்டு வர்றதுக்கும் எனக்கு விருப்பம் ஆகையினாலே நானே அப்படி குறுக்கப்படுத்துனுட்டேன் நான் படுத்துட்ட உடனே உள்ளே பாயக்கூடியதான ஜலம் நின்றுட்டது தடப்பட்டது அதனால் என்னால் எழுந்து வர முடியல உங்கள் சப்தம் கேட்ட உடனே நீங்கள் கூப்பிட்டதை கேட்ட உடனே நான் இப்போ எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னு வெகுலியாக அந்த ஆருணி சொன்னார் அதாவது நீங்கள் சொன்னதை அப்படியே நான் செய்திருக்கேன் அப்படிங்கிறத உபாத்தியாயர்கிட்ட சொன்னார் எஸ்மா த் தய மனு திரேஜோ வாசியசீ அப்படியா அடாடா நான் சொன்னேன் நீயே குருக்கபடுத்துன்ட்டு தடுத்துட்டியா ஜலத்தை அடாடா நான் சொன்னதை மீறப்படாதுன்னு இவ்வளோ தூரம் நீ காலம் வரலந்து சமப்பட்டு இப்படி குருக்கபடுத்துன்ட்டு ஜலத்தை தடுக்கே சுவேஜ்தே வேதா பிரதிபாசிய சஜேவ முக்த உபாத்தியாதேன இஷ்டந்தேஷம் ஜகாமா நான் சொன்னேன்னு அந்த வார்த்தையை எடுத்துட்டு இவ்வளோ நாளை சாப்பிடாமல் இது தடுத்துருக்கியே குருவனுடைய வ வார்த்தைக்கு நீ இந்த அளவுக்கு ஒரு மரியாதையை கொடுக்குற நீ ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் நீ ரொம்ப க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் தௌமியர் மேலும் உனக்கு வேதம் சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரம் எல்லாமே உனக்கு தானாகவே ஸ்புரிக்கும் தானாகவே உன்னுடைய மனதில் ஸ்புரிக்கும்னு அனுகிரகம் பண்ணினார் தௌமியர் சஜயவமுக்த உபாத்யாயேனு இஷ்டந்தேஷம் ஜெகாமா அதாபரசிஷ்யா அந்த தௌமியருடைய அனுகிரகத்தினால அவருக்கு படிப்பு வந்தது அவருக்கு சேவியன் கேதாரம் விதாரிய உமாது உலக எவ்நாத்தி அனுகிருத்த வாஷ்பௌமர் நீ பிரிமஹர்ஷிய பிராஷிக்கபோரே வேதம் ஷாஸ் தர்மாஸ்திரத்துல மிகவும் ட்டி காரண நி விளங்குவே நான் கூப்பிட்ட உடனே கீழிருந்து நீ எழுந்து வந்ததுனால உத்தாலகன் என்கிற பெயரோடு மகரிஷியாக நீ பிரகாசிக்க போகிறே அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார் தௌமியன் உத்தாலகன்னா உத்துனா மேல் நோக்கி உத்தாலகர் அப்படின்னா மேல் வந்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி உத்தாலக்கர் என்கிற பெயருடைய மகர்ஷியாக நீ விளங்குவே நீ சௌட்சமாக இருப்ப அப்படின்னு ரொம்ப அனுகிரகம் பண்ணி அனுப்பின அந்த வாத்தியாருடைய வார்த்தையை தட்டாமல் அந்த காரியத்தை செய்யணும் என்கிற நோக்கத்தில் செய்தார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு அதான் வாத்தியாரிடத்தில் பக்தின் அர்த்தம் ஆபஸ்தம்பர் தர்மசூத்திரத்தில் சொல்கிற பொழுது தததைக் கிரமே வித்யா கர்ம நிஸ்ரபதி தஸ்மாத் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் வாத்தியார் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அது நமக்கு சரியா வருமா வராதா அப்படின்லாம் பரிசீலனம் பண்ணக்கூடாது அவர் சொன்னால் அப்படியே கேட்கணும் அப்படி கேட்கல அப்படின்னா அவனுக்கு அவரிடத்திலிருந்து வந்த படிப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆகையினாலே அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிக்கிறார் அப்படி செய்ததுனாலே அவர் உத்தாலக்கர் என்கிற மகிழ்ச்சியாக பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த சிஷியருடைய ஒரு சம்பவத்தை சொல்றார் அகாபர சிஷியா தஸ் இவ ஆபோத தௌமியசிய உபமன்யூர் நாம அடுத்த சிஷியன் உபமன்யு அப்படின்னு பேர் அவன் வேலையும் செய்ய மாட்டார் படிக்கவும் மாட்டான் அப்படி சோம்பலாக இருக்கக்கூடியவர் அதை பார்த்தார் தௌமியர் தஞ்ச உதய பிரேஷையாமசா வத்ச உபமன்யோ காரட்சஸ்வேதி என்ன படினார் தௌமியர்னா உபமன்யுவகுப்டர் பின்னாடி மாட்டை கொழுப்பாட்டி மாட்டுக்கு தீனி போட்டு மாட்டை பார்த்துகோ அப்படின்னு உபமன்யுகுப்ட சொன்னார் ச உபாத்யாய வச்சனா தரக்ஷத் காஹ சகனி காரட்சித் திவசக்ஷே குரு கிரக ஆகமிய உபாத்தியாயசிய அக்ரதஸ்தித்வா நமஸ் சக்கரே தினமும் காலம்பறை மாட்டை கொழுப்பாட்டி மேயலு மேய்க்கிறதுக்கு அழைச்சின்னு போகிறது மாட்டை மேய்ச்சலுக்கு கொட்டின்னு போகிறது அப்படி மாட்டை கொட்டின்னு போய் மேய்ச்சலுக்கு பகல் பூரா மேய்ச்சு சாயந்தரம் சாயங்காலம் வீட்டுக்கு அழைச்சின்னு வருது அப்படி வந்த சாயங்காலம் வந்து மாட்டை கட்டிவிட்டு வாத்தியாரிடத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி வந்து நின்னா தம் உபாத்தியாய பசது மாட மேச்சரை கூட்டின்னு போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு விசாரிக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படி நாள் போயிட்டே இருக்கு நாள் ஆக உள்ளியாக இருந்த உபமன்யும் ரொம்ப புஷ்டியாக பெருத்து போயிட்டார் பகல் பூரா நடந்தால் உடம்பு பெருக்காதே இவனுக்கு பெருக்கிறதுன்னு பார்த்தார் தௌமியன் உவாச்ச ஜெயினம் யோல் அவர் கேட்டார் சௌமியார் என்னப்பா உபமன்யோ மாட்ட மேச்சலுக்கு தான் கூட்டின்னு போறியா இல்லை எங்கேயாவது கட்டி விட்டு படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்ட ஏன்னா உடம்பு உனக்கு பெருத்துருக்கு நடக்கிறவனுக்கு உடம்பு பெருக்காது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட ச உபாத்தியம் பிரத்யுபாச்சா போ பைக்ேனவியம் கல்பயாமே தீ தம் உபாத்தியாய பிரத்யுபாச்சா அந்த உபமன்யம் சொன்ன இல்லை நான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டின்னு போகிறேன் போகிற வழியில் யார் எதை கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிடுவேன் என்னை பார்த்த எல்லோரும் பிரியமாக பழங்கள் கையில் உள்ள பக்ஷணங்கள் அதெல்லாம் கொடுப்பா யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு பகல்ல ஆகாரமாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் மையவேத்ய பைக் அப்படி இருக்கப்படாதப்பா நீ இருக்கிறது ரொம்ப தவறு ஏன்னா தினமும் பிரம்மச்சாரிக்கு ஒரு நியமம் இருக்கு நீ அந்த நியமத்தை மீற மீறக்கூடாது ஒரு கட்டுப்பாடு இருக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சொல்கிறார் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்